வஸ்வினாவீத ஐந்தாவது தாத்விக்கே வைஷ राजसंतदुपेक्षितं பிரந்தி தாத்தே சாக்கிய சேவ மஸ்தோஜானம்மிருஷ்ணருடைய உபதேசம் ஒரு மனிதன் தன்னை குணாத்தீதனாகப் புரிந்து கொள்ள வேண்டும் நிர்குணூபமாக தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்வானேயானால் அவன் இங்கேயே வாழ்கின்ற பொழுதே முக்தியை அடைகிறான் ஜீவன் முக்தியை அடைகிறான் முக்தி என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே நிலைத்த மன பெற்று பெற்றுவிடுகிறான் நிலைத்த மன அமைதியைப் பெற்றுவிடுகிறான் மனதில் குணங்களுடைய பிளக்சுவேஷன் தன்மைகள் இருந்தாலும் அதனால் அவன் சற்றும் பாதிக்கப்படாத வண்ணம் ால் அவைகளை இருந்தும் இல்லாததாக்கி விடுகிறான் இருந்தும் இல்லாததாக்கி விடுகிறான் விரிவாக பிறகு சொல்றேன் இந்த ஞானம் வருவதற்கு சாத்திகமான வாழ்க்கை வேண்டும் சாத்திகமான வாழ்க்கை வாழ்வதென்றால் நாம் இந்த உலகத்தோடு கொள்ளுகின்ற தொடர்புகளெல்லாம் சாத்திகமானதாக இருக்க வேண்டும் எதெல்லாம் நமக்கு நன்மையைத் தருமோ அவற்றை கஷ்டப்பட்டாவது நாம் அடைய வேண்டும் எவைகளெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு நன்மையை தருமோ என்றைக்கும் நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான காரணங்களாக அமையுமோ அவற்றை சிரமப்பட்டாவது இந்த பிறவி கழிவதற்குள்ளாவது நாம் அதை பெற்றுவிட வேண்டும் அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் இப்போ நாம் வைக்கின்ற தொடர்பு இருக்குமேயானால் சாத்திய குணம் ஓங்கி வளரும் அதனால் ஈஸ்வர பக்தி பூர்ணமாக கிடைக்கும் ஈஸ்வர பக்தி பூர்ணமாக அமையுமே ஈஸ்வரன் சத்குரு மூலம் தத்துவஜானத்தை கொடுத்து நமக்கு நிலைத்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அல்லது சம்சாரத்தில் உழன்று கொண்டிருப்பதிலிருந்து விடுதலை தருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ததோ தர்ம ததோ ஞானம் யாவது ஸ்மிருதி இந்த உடல் பற்று பூரணமாக நீங்கும் வரை உடல் நான் என்கின்ற எண்ணம் நன்றாக நீங்கும் வரை நான் பிரம்மம் என்கின்ற ஞானம் ஆழமான மனதில் பதியும் வரை விடாமல் ஞான யோக சாதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்து விட்டார் கிருஷ்ணர் இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகம் வரப்போகிறது இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கு நான் ஒரு சின்ன முகவரை சொல்கிறேன் முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வார்த்தை சொன்னார் சுவம் ரஜஸ்தமதி குணா புதே நமன சத்துவின் அந்நமோஹன்யா சத்துவம் சத்துவச் செய்வகி அப்படின்னு சொன்னார் அதில் சத்துவத்தினால் சத்துவத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னார் சுவத்தினால சத்துவத்தை அழிக்கும் இது எப்படி சாத்தியம் குணமே சாத்விக குணமே சாத்விக குணத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னார் காரியம் குணங்கள் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் எது மூன்று குணங்களுடைய காரியம் மூன்று குணங்கள் காரணம் இந்த மனசுல மனசு சத்துவகுண காரியம் ரஜோ குண காரியம் தமோ குண காரியம் மனசு சரீரம் எல்லாமே மூன்று குணங்கள் காரணம் இதெல்லாம் காரியமாக இருக்கு காரியமாக இருக்கின்ற மனமானது காரணமாகிய குணத்தை எவ்வாறு அழிக்கும் என்பது கேள்வி சாதாரணமாக இஃபெக்ட் வந்து காசை ஒன்றும் பண்ண முடியாது காசை அழிக்க முடியாது இஃபெக்ட் வந்து காசு காரணத்தை காரியம் வந்து காரணத்தை ஒரு நாளும் அழிக்க முடியாது நமக்கு தெரிஞ்ச ஒரு நியாயம் அதுவே எப்படி தன்னை அழிக்கும் காரணம் காரியம் காரணத்தை எப்படி அழிக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் கிருஷ்ணர் இந்த ஏழாம் ஸ்லோகம் அதைத்தான் சொல்கிறது சத் அந்த முதல் ஸ்லோகத்தினுடைய கடைசி பாதத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சத்வம் சத்வேனச்சி சத்துவத்தை தத்துவத்தினால வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அது எப்படி தன்னைத்தானே அழிக்கும் அழிக்க முடியும் குணம் தன்னைத்தானே எப்படி அழித்து கொள்ள முடியும் என்பது ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் ஏழாவது ஸ்லோகத்தில் படிக்கலாம் ஸ்லோகத்தை படிக்கலாம் ஷஜோ வமதிவாமியதி ஷஜோ வீமியதிவன உடலும் மனமும் சத்துவகுண காரியம் இந்த உடலும் மனமும் இந்த இதற்கு காரணமான மாயையில் இருக்கின்ற அந்த மூன்று குணங்களையும் எப்படி அழிக்கும் என்பது கேள்வி காரியம் காரணத்தை எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி அதுக்கு அவர் சொல்லுகிற திருஷ்டாந்தம் என்ன சொன்ன காட்டில எல்லாம் மூங்கில் மரங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த மூங்கில் மரங்கள் எல்லாம் உராகிறது உராகின்ற உடனே அதில் தோன்றுவது நெருப்பு அந்த மூங்கில் உரையாகிற போது அந்த மூங்கில் உரையாகிறதுங்கிறது காரணம் நெருப்பு காரியம் அந்த காரியமான நெருப்பு என்ன பண்ணுகிறது எல்லாம் அழித்து விடுகிறது எரித்து விடுகிறது எரித்துவிட்டு என்ன ஆகிறது தானும் அடங்கி போகிறதான் அந்த எரித்துவிட்டு தானும் அடங்கி விடுகிறது அதே மாதிரி இந்த குணங்களால உண்டான உடம்பானது மனசானது சாதனைகளை எல்லாம் செய்வதன் மூலம் என்ன பண்ணுகிறதுனா அதை அழித்து விடுகிறது அதை தான் சொல்றேன் அழித்துவிட்டு தானும் இல்லாமல் போய்விடுகிறது தானும் சத்துவ குணமானது மற்ற குணங்களை அழித்துவிட்டு தானும் அழிந்து விடுகிறது ஞானத்தை கொடுத்து விட்டு தானும் அழிந்து விடுகிறது அதை தான் சொல்லுவார் ஏவம் முதல்ல முதல் வரி வந்து திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள் தமிழில் உதாரணம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில் உதாரணம்னா மேற்கோள்னு அர்த்தம் ஆகையினால மேற்கோள்னா கொட்டேஷன் ஆனால் இந்த இடத்துல சஸ்கிருதத்துல எல்லாம் திருஷ்டாந்தம்னு சொல்கிறது சம்பிரதாயம் वेणुसर्षज व्न्नी द्वा तद्वन दग्ध्वा शाम वेणुसर्षजर्षाशुन् वोरा वेणु नुंगल वेणुगोपाल शुक्रम வேணுவனநாதஹ திருநெல்வேலி சுவாமிக்கு பேர் ஆகையினால வேணு சங்கர்ஷன்னா தோன்றிய வன்னிஹி வன்னியக்கு விசேஷம் வேணு சங்கர்ஷ ஜஹா வன்னி வன்னிகினா நெருப்பு என்ன பண்ணுறது தத்து வனம் தகுதுவா சாமியதி அந்த வனத்தை அழித்து அதுவும் அடங்கி போய் விடுகிறது நெருப்பு எதிலிருந்து தோன்றியது மூங்கில் இருந்து தோன்றியது மூங்கில் உராய்வதால் தோன்றியது ஆனால் என்ன பண்ணித்தனா அந்த மூங்கில் காட்டையே அழித்து விட்டு அடங்கி போய்விட்டது இப்போ ஒன்றுமே இல்லை நெருப்பும் இல்லை அதான் ரொம்ப முக்கியம் மூங்கிலும் நெருப்பும் இல்லை சாமலாக போயிடுது முதல்ல மூங்கில் நெருப்பு வரல மூங்கிலிருந்து நெருப்பு வந்துது அப்புறம் என்ன பண்ணிட்டு மூங்கலும் இல்லை நெருப்பும் இல்லை அது மாதிரி சொல்ற குணவெத்தியா தேகா குணங்களுடைய சேர்க்கையினால் உண்டான இந்த உடலானது என்ன பண்ணுகிறது தேகா திரியஹா தற்க்கிரியாகனா அந்த அக்னியின் செயலை போன்று செயல் புரிந்துவிட்டு இந்த தேகமானது இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்மீரம் முக்கியமாக இங்கே சூக்மசரீரம் இந்த சூக்மசரீரம் என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னால் அந்த அக்னியின் செயலை போன்று தத்துவங்களையெல்லாம் ஆராய்ந்து விசாரணை பண்ணி தானும் அழிந்து விடுகிறது தேகத்தையும் பொ சொல்லி விடுகிறது குணங்களையும் பொய் என்று சொல்லி அது ஒரு தோற்றம் என்று சொல்லி தானும் அழிந்து விடுகிறது தற்ககான்னு சொன்ன தஸ்ய அக்னேகே இவ கிரியா வியாபாரா எஸ்ய சா அந்த அக்னியின் செயலை போன்று தற்ககான்னு சொன்ன அக்னியின் செயலை போன்று இந்த தேகமானதும் என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னா எல்லாவற்றையும் இந்த சாதனைகள் எல்லாம் பண்றதன் மூலம் என்ன பண்ணுகிறது இந்த சரீரத்தையும் அதனுடைய குணங்களையும் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது அதுதான் இதில் சொல்லப்படுகிற முதல் வரி திருஷ்டாந்தம் ரெண்டாவது வரி தாஷ்டாந்தம் திருஷ்டாந்தம்னு சொன்னால் நாம சொல் புரிய வைக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் அப்புறம் தாஷ்டாந்தம் எதுக்காக புரிய வச்சோமோ அந்த விஷயத்தையும் சொல்லி அதை முடிக்கிறது ஆக திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தின் திருஷ்டாந்தத்தின் மூலமாக குணம் குண தானே எப்படி அழித்து கொள்ள முடியும் சத்வகுணம் தன்னைத்தானே எப்படி அழித்து கொள்ளும்னா ஞானத்தை கொடுக்கிறதன் மூலம் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிறது ஞானத்தை கொடுப்பதன் மூலம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறது அதிலேயே ஞானம் உண்டாகி ரொம்ப விசித்திரம் இது எப்படின்னா நம்ம எல்லாரும் நம்மளை எல்லோரும் சம்சாரிகள் சம்சாரிகள் அப்படின்னு நம்ம நினை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படி சம்சாரிகள்னு தெரிந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் சம்சாரத்துலேருந்து விடுபடனம்னு நினைக்கிறோம் வச்சுப்போம் நிறைய பேருக்கு அதில் விடுபடனுங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறது அதுலேருந்து விடுபடனம் அப்படின்னு நினைக்கிறோம் நினச்சி அதுக்காக வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணுறோம் குருகிட்ட படிக்க பூஜையெல்லாம் பண்ணுறோம் குருக்கிட்ட போகிறோம் சாஸ்திரத்தை படிக்கிறோம் தத்துவம் புரிஞ்சு புரிகிறது புரிஞ்ச உடனே நமக்கு தெரிகிறது அகம் அசம்சாரின்னு தெரிகிறது அஹம் அசம்சாரின்னு தெரிகிறது நான் வந்து சம்சாரியே கிடையாது சம்சாரமெல்லாம் கற்பிதம் அப்படின்னு தெரிகிறது அப்போ இதில் தான் சம்சாரம்னு தோன்றுச்சு அதுவே என்ன சொல்லுகிறது சம்சாரம் இல்லைன்னு சொல்கிறது அதே மாதிரி மனசே தான் தன்னை வந்து சம்சாரின்னு சொல்லுகிறது மனசே தான் அசம்சாரின்னு சொல்லுகிறது ஆனால் மனசை தானாக சொல்கிறது இல்லை அசம்சாரின்னு அதுதான் விசேஷம் குரு உபதேசம் சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறதன் மூலம் புரிஞ்சு சொல்கிறோம் நான் ஆகையினால இது அதே தான் இந்த சத்துவ குணமில்லை நம்ம எல்லாம் பண்ணி எல்லா சாதனையும் பண்ணி என்ன சொல்கிறோம்னா எனக்கு சாதனை நான் சாதனையே பண்ணலைங்கிறோம் எப்படி சாதனையா பண்ணலை பொய்யா உண்மையா ஆத்மாவுக்கு சாதனை உண்டு ஆத்மாவுக்கு சாதனை உண்டோ ஆத்மா சாதனை பண்ணுமா சாதனை பண்ணுமா ஆத்மா சாதனையும் பண்ண ஆத்மா சாதனை பண்ண ஆத்ம சாதனை ஆத்மா சாதனை அதெல்லாம் வார்த்தைலாம் ஆத்மாவுக்கு சாதனையும் கிடையாது ஆன்மீக சாதனை முகாம் நம்மளும் இப்படி தான் போட்டிருக்கோம் ஆத்தியாத்மிக சாதனைன்னு சொல்கிறோம் ஆத்மாவுக்கு ஏது சாதனை வேதாந்தம் படித்தப்பறம் புரிகிறது ஆத்மா நான் வந்து சாதனையும் எனக்கு தேவையில்லை நான் சாத்தியம் இல்லை ஆகும் நித்தியசித்தா நித்தியசித்த கதம் சாதனம் நித்தியசித்தசிய கதம் சாதனம் அப்பனா இதுக்கு சுவாமி சாதனை எல்லாம் பண்ணணும்னா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனை பண்ணணும் சாதனை ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனை பண்ண தான் தெரியும் ரொம்ப பெக்யூலர் இதுவேதான் என்னமோ கொஞ்சம் அடைஞ்சா போனா வந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இது என்ன சொல்றதுன்னா எங்கேயோ நம்ம வந்து போனோம் வரஸுக்கு போகணும் போய் ஒரு சாத்திய சாத்தியத்தை அடைஞ்சோம் சாதனை எல்லாம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் கேட்க நன்றாக இருக்கு நீ ஒன்றும் சாதனையே நீ பண்ணதும் இல்லை பண்ண பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீ நித்தியசித்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மா நீ சித்த நீ நித்தியசித்தா நித்தியசித்தஸ கதம் க சாதனம் அப்படிங்கிற ஞானத்தை இந்த சத்துவ குணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னா ஓகையா போயிடுறது இந்த ஞானத்தை கொடுத்து விட்டு எந்த ஞானத்தை கொடுத்து விட்டு உனக்கு சாதனையே தேவையில்லை நீ என்றும் சாத்தியமாகவே சித்தனாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்து விட்டு இந்த குணம் இருக்குமா இருக்காதான்னா குணத்துக்கு உயிர் இருக்குமா இருக்கா தான்ண்ணா ஞானத்தை கொடுத்த பிறகு இந்த குணம் தானே ஞானத்தை கொடுத்தது சத்துவகுணம் தானே போய் சத்துவகுணம் இருக்கிறதுனால தானே காலம்புற எழுந்து உட்காந்து பொறுமையாக கைட்டுருக்கோம் சத்துவகுணம் வந்து ஞானத்தை கொடுக்குறது சத்துவகுணம் என்ன ஞானத்தை கொடுக்குறது சத்துவகுணம் நித்யாங்களை ஞானத்தை கொடுக்குறது சத்துவகுணம் மித்யாங்கிற ஞானத்தை கொடுக்குறது அப்போ சத்துவகுணம் இருக்கா இல்லையான்னா எத்தனை பேருக்கு புரியுது தெரியல எனக்கு சத்துவகுணத்தினாலதான் நமக்கு ஞானம் வருது என்ன ஞானத்தை கொடுக்கிறது சத்துவம் சொன்னா அது இருக்கா இல்லையான் இருந்தும் உண்மையிலே இல்லை அது ஒரு கல்பனை நானே ஒரு கல்பனைன்னு சத்துவகுணம் சொல்றேன் எப்படி நானே ஒரு கற்பனை தான் ஒரு தோற்றம் தான் சுவாமிஜி இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இப்படி தெரிஞ்சிடாதான் பூர்ணமாக இதில் இந்த குணங்கள்லேருந்து விடுபட முடியும் இல்லாட்டி என்ன ஆயிடுவோம்னா சத்துவத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுவோம் எப்போவுமே சத்துவகுணத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கணும் யாராவது ரெண்டு பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் சத்தம் போட்டாங்கன்னா போச்சு சத்துவகுணம் போய்டும் கோபம் வந்துடும் ரஜகுணம் வந்துவிடும் ஆக என்னால் சத்வகுணத்துக்கும் நாம் அடிமையாக கூடாது இது உயர்ந்த ஒரு தத்துவம் சத்வகுணத்துக்கும் நாம் அடிமையாக கூடாது ஆக சத்வகுணம் என்ன பண்ணுகிறது ரஜகுணத்தையும் தமகுணத்தையும் அழிக்கிறது பிறகு என்ன பண்ணுகிறதுனா சத்வகுணம் என்ன பண்ணுகிறது தன்னையும் தான் அழித்துக்கொண்டு வருகிறது பிணம் சுடு தடி போலன்னாங்க தமிழில் சொல்லுவாங்க இந்த பிணத்தை சொல்கிறதுக்கு தடி ஒன்று வச்சுருப்போம் இந்த குச்சி நம்ம வெந்நீர் அடுப்புலாம் வீட்டில் பிணம் சொல்கிறதுன்னு வேண்டாம் வெந்நீர் அடுப்பில் என்ன பண்ணுவோம் ஒரு குச்சியை வச்சுன்னா எல்லாத்தையும் தள்ளிகிட்டே இருப்போம் கடைசியில் என்னென்னா அதையும் போட்டுவிடும் உள்ள அது மாதிரி இந்த சத்வகுணத்தை வைத்து கொண்டு சாதனைகள் எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறதுன்னா அந்த சத்துவகுணத்துக்கும் உனக்கு நமஸ்காரம் உன்னோட ஒரு குணத்துக்கு நமஸ்காரம் போயிட்டு குட் பை டாடா சியூன்னு சொல்லக்கூடாது திரும்ப திரும்பவும் பார்க்குறேன்னு சொல்லிடக்கூடாது ப்ராப்ளம் ஆகிடும் அது குட் பை சொன்னால் குட் பை தான் ஓவர் போயிட்டு வா இத்தனை நாளாக என்னை நன்றாக பக்குவப்படுத்தி எனக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்ததற்கு உனக்கு அறந்த கோடி நமஸ்காரங்கள் போய்ட்டு வரலாம் மாயே தும் யாகி என்ன மாயே மாம் பாஹி தும் யாகி மாயே அப்படி பாடிருக்கார் முத்து தேசர் மாயே மாம் பாஹி மாயையே என்னை காப்பாற்றும் என்னை எப்படி காப்பாற்றினா நீ போயிட்டா தான் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ ரெஸ்ப ரெஸ்பெக்டாக அந்த ரொம்ப அருமையாக இருக்கும் மாயே மாம்பி தும் யாயி மாம் பாஹி தும் யாயி அது மாதிரி இந்த கூப்பிட்டு நல்லா விருத்தி பண்ணி ரிஷிகேஷத்துக்கு வந்து அப்புறம் வந்து ஐயோ போகிறோமே ரிஷிகேஷத்தை விட்டு சில பேருக்கு இருக்கும் ரொம்ப சில பேருக்கு இப்போவே நிறைய பேருக்கு ஊருக்கு போகிறத பற்றி பிளான் போட ஆரம்பித்தாச்சு நான் பண்ணியாச்சே அதனால் சில பேருக்கு வந்து இங்கேயே இருந்துடலாமான்னு தோணும் இருக்க வேண்டாம் போனாலும் ப்ராப்ளம் வரும் இங்கேயே இருந்திங்கனாலும் கொஞ்சம் நாளில் எல்லாம் வரும் இங்கேயும் உங்களுக்கு ஆகையினால இந்த வெதர்லாம் திடீர்னு ஒத்துக்காமல் போயிடும் அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்சம் ஏமாந்துன்னா வீங்கிடும் உடம்பெல்லாம் கவனம் இல்லைன்னா அப்படியே அங்கங்கே தொங்கும் வீங்கி வீங்கி வீங்கி தொங்குதே அப்படின்னு சொல்ல இந்த சுவ குணமானது நமக்கு ஞானத்தை கொடுத்து விட்டு தானும் மித்யா என்று சொல்லிவிடுது அதான் பெரிய வேதாந்த சாஸ்திரப்படி என்ன தெரியுமா பிரம்ம ஜானம் மித்யா பிரம்ம சத்தியம் இது இதுதான் ஞானம் எப்படி பாருங்க பிரம்ம ஜானம் மித்யாங்கிறது புரியுதா மித்யான்னு சொன்னால் அறிவுக்கு எது பொய்யோ அதுக்கு பேர் மித்யா அறிவுக்கு எது பொய்யோ அது மித்யா கண்ணுக்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் இருப்பது எதுவோ அதுக்கு பெயர் மித்யா உதாரணத்துக்கு காணல் நீரை தான் சொல்ற வழக்கம் மெராஜ் வாட்டர் கண்ணுக்கு உண்மையாக தெரிகிறது அறிவுக்கு பொய்யாக தெரிகிறது சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் கண்ணுக்கு அனுபவத்துக்கு உண்மையாக தெரிகிறது விஞ்ஞானத்துக்கு சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை பூமிதான் சுற்றி அது எதுக்குதான் மித்யான்னு பேர் எதுக்கு மித்தியானு பேர் சூரியன் உதிக்கிற மாதிரி அஸ்தமனம் ஆகிற மாதிரி காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கே அது ஒரு தோற்றம் தானே ஆக என்னால அது இது எதுக்கு பேர் மித்யா பேர் அது மாதிரி இந்த சத்துவகுணம் என்ன சொல்லிவிடுன்னா இந்த ஞானம் இருக்கே நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஞானம் மித்யா நான் பிரம்மமாக இருக்கிறேன் சத்தியம் ஞானம் எதுல இருக்கு மனசுல இருக்கா பிரம்மத்துல இருக்கா என்ன வேதாந்த சுவாமி ஞானம் அறிவுங்கிறது ஆத்மாவில இருக்கிறதா அறிவுன்னா அந்த அதாவது விற்தி ஞான் விற்பிஜானம் விறத்திஞானனால் எண்ணங்கள் எண்ணங்களோடு கூடிய அறிவு எண்ணங்களோடு கூடிய அறிவு அது வந்து எதில் இருக்குன்னா ஆத்மாவில் எல்லாம் கிடையாது ஆத்மாவில் விறத்தியும் கிடையாது விற்பி ஞானமும் கிடையாது பிரகாசம் பண்ணுறதே ஆத்மா ஆகையனால விற்பிக்கு விறத்தியை பிரகாசம் பண்ணுறதுனால விறத்தி ஞானமுங்கிற பேர் அதுக்கு வருகிறது பிரகாசம் ஆகிற பொழுது இன்றைக்கி கிளாஸ் கொஞ்சம் டஃப் தான் அப்படி தான் வரப்போகுது வந்து அப்போ அறிவே ஒரு தோற்றம் தான் அப்படின்னு சொல்லி அந்த சத்த குணம் அந்த ஞானத்தை கொடுத்த உடனே டோட்டலி ஃப்ரீடம் அப்பா எதுக்கும் நான் அடிமையில்லை இல்லாட்டி ஒரு ஒரு கண்டிஷனுக்கும் அடிமையாகிடுவோம் அவசியமே இல்லாமல் அதாவது அது ஒரு அவஸ்தையாகிடும் சூக்ஷ்மமான துக்கம் தான் சவகுண துக்கம் சூக்மமான துக்கம் என்ன சத்துவகுணத்துக்கு அடிமை ஆயிட்டோமான ரஜோகுணமும் தமோ குணமும் நம்மளை வந்து பாதிக்கிற துக்கம் அதிகமாயிடும் ஐயோ சத்துவகுணம் போயிடுச்சே ஆகையினால சாஸ்திரங்கள் வந்து இதை வந்து வலியுறுத்தி இவ்வாறு சொல்லுகிறது அதையும் விடணுங்கிறதுக்காக நான் பிரம்மத்தை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் கூட கூடாதுங்கிறது அகரஹர்கர்வரித்தேஜாம் நான் ஞானி என்கின்ற எண்ணத்தையும் நீ விட்டுவிட வேண்டும் ஒரு விவகாரத்தில் சொல்லலாம் ஏதோ என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார் அதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பணிவோட யாராவது அவசியம் கேட்டால் அப்படிக்க அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படி இருந்ததுன்னா சொல்லலாம் வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுல மனிஷா பஞ்சத்துல சர்ரா சங்கராஜர பிரம்மன் பிரம்மவித்துற அவன் பிரம்மத்தை அறிந்தவன் அல்லன் அவன் பிரம்மே ஆவான் அப்படிங்கிறார் பிரம்ம இவன் பிரம்மவித் நான் பிரம்மமாக இருப்பதற்கு அறிவு தேவையில்லை நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு எண்ணுவதற்கு அறிவு தேவை தூக்கத்தில் நாம இருக்கோமா இல்லையா தூக்கத்தில் இருக்கோங்கிற அறிவு தூக்கத்தில் இருக்கா ஆனா இருக்கோமா இல்லையா சந்தேகமா இருக்கா தூக்கத்தில் நாம எல்லாரும் இருக்கிறோம் தூக்கத்தில் நாம இருக்கிறோங்கிற அறிவு தூக்கத்தில் இருக்கோம்னா ஆனா தூக்கத்தில் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது முடிச்சா தெரிஞ்சுக்கிறோம் அதனால சுவாமி நீங்கள் சொல்கிறது பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லை சூன்யம் மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது சூன்யம் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது சூன்யத்துக்கும் சாட்சி எதுவோ அதுவே ஆத்மா சூன்ய சாட்சி இருக்கிறதையும் இல்லாததையும் அறிவது எதுவோ அது யாண்டும் இருப்பது இருப்பதையும் இல்லாததையும் அறிவது எதுவோ அது யாண்டும் இருப்பது பாவ அபாவ சாட்சி நித்யா பாவ அபாவ சாட்சி நித்யசித்தா எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால் சத்வகுணம் சத்வகுணத்தினால சத்வகுணம் என்ன சத்வகுணம் அறிவை கொடுத்து விட்டு தானும் அழிந்து விடுகிறது சத்துவகுண காரியமான சரீரம் மனசு அதாவது இந்த முக்குணத்தின் காரிய காரியமான உடல் மனதை எல்லாம் ஞானமும் உண்மை இல்லை தோற்றமே அப்படின்னு சொல்லி அந்த சத்துவகுணமும் பிசிக்கலா போறது இல்லை ஞாபகம் ஸ்தூலமா போகிறது இல்லை இல்லாட்டி சுவாமிஜி நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் அது இருக்கேன்னா அது இருந்தாலும் அது ஒரு தோற்றம் அதுக்குதான் காணல் நூறு உதாரணம் சொன்ன கிருஷ்ணரே கொஞ்ச நேரம் கழிச்சு இதை தெரிந்து கொண்ட பிறகும் உலகமும் உடலும் தோன்றிக் கொண்டிருக்கும் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரப்போகிறது ஆகையினால இவ்வாறு குணத்திலிருந்து தோன்றிய இந்த உடலானது உடலானதை அந்த குணங்களே அழித்து தானும் அழிந்து விடுகிறது குணங்களிலிருந்து தோன்றிய உடலானது அந்த காரியத்தை அழித்துவிட்டு தானும் அழிந்து விடுகிறது தேகா ஷாம்யத்தி இதோட கருத்தை முடிச்சிட்டார் இதை இன்னும் நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் உங்களுக்கு வேகா இருக்கும் சில பேருக்கு வேகா இருக்கும் நல்லா சாஸ்திரம் ஏற்கனவே கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது வேகா இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுவார் கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவார் நீங்கள் பொறுமையாக கேட்கணும் புரியலேன்னு சொல்லி அப்படியே விட்டுவிடக்கூடாது புரிய எத்தனை எவ்வளோ புரியுறதோ கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் இனி உத்தவர் சொல்ல போற இவ்வளவு அழகாக இருக்கேன் இந்த வாஷ் விஷயங்கள்லாம் இவ்வளவு நல்லா தெளிவாக தெளிவாக தெரிகிறத இந்த உண்மையெல்லாம் அப்படி இருந்தும் ஜனங்கள்லாம் ஏன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குற நம்மளை மாதிரி சாதாரணமாக கேள்வி எப்போவுமே நான் நிறைய பேர் கேட்பாங்க அடுத்தவங்கள பற்றி இவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது சுவாமி சில பேர் ஏன் சுவாமி தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ணுறாங்க ஓ அப்போ என்ன கதையில் இருக்கோன்னு தெரியல இவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டே சில தப்பு இவங்களும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவங்களும் சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு தப்புதான் இருக்காங்க ஆனால் பொதுவாக கேட்குற நாமளும் தெரிஞ்சே தப்பு பண்ணுறதுக்கு காரணம் என்ன பகவான் அப்படி கேட்கணும் மற்றவங்கள கேட்கறதுக்கு வந்து சுவாமிஜி நமக்கு தவறு என்று தெரிந்தாலும் நாம் ஏன் செய்து கொண்டே அப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு அர்த்தம் அடுத்தவங்களை பற்றி நம்ம சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் தகுதி அவங்களும் ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம் சிருஷ்டி தானே நம்ம போய் அவங்கள போய் குறை சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஏதோ சும்மா விவகாரத்துக்கு தர்மத்துக்கு சொல்லாம ஒழிய ஆழமா மனசுல அந்த எண்ணம் இருக்கவே விடாது ஆனா இவர் பொதுவாக கேள்வி கேட்கிறார் யாரு உத்தவர் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் உத்தவாச்சி திஞத்தஜவ तथापि-भुण्यते-कृष्णा तथापि ி மிஞ்ச கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணா ரெண்டாவது வரியில் வருது பாருங்க கிருஷ்ண கிருஷ்ணா கூப்பிடுற ஹே கிருஷ்ணா மர்தியாக மர்த்தியாக மனிதர்கள் அர்த்தம் மர்த்தியாக வார்த்தை மனிதர்கள் எப்படி குறிக்கிது ஆனால் அது ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை அழிந்து போகக்கூடிய மனிதர்கள் மர்த்தியாக மரணத்தை நோக்கி இருக்கின்ற மனிதர்கள் அதுதான் விவேகானந்தர் சொல்வார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவதை காட்டிலும் மரணத்தை ஒத்தி போட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது உயர்ந்த நல்லது உண்மைதானே மரணத்தை நமக்கு தெரியல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை காட்டிலும் மரணத்தை ஒத்தி போட்டு கொண்டிருக்கிறோம் நல்ல வார்த்தை நம்ம என்ன நினச்சிருக்கோம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு நினைச்சேன் மரணம் என்றைக்கு வரப்போகு தெரில இன்றைக்கு வருமோ நாளைக்கு வருமோ தெரியாது எப்போ வருமோ தெரியாது பயப்படுத்துறேன்னு நினச்சிடாதீங்க என்ன பண்ணுறது உலகத்தில் அது உண்மையான விஷயம் ஆகையினால மர்த்தியாகனு சொன்னால் அழியக்கூடிய மனிதர்கள் மர்த்தியாகன மனிதர்கள் ஆனால் அதுக்கு கரெக்டான வார்த்தை என்னன்னா அழிகின்ற அழிகின்ற ஜனங்கள்னு அர்த்தம் நிச்சயமாக இந்த உடல் ஒரு நாளைக்கு அழியத்தான் போகிறது அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமதே பக்ஷீயத்தை ஆகையினால அழி மர்த்தியாகன மரணத்தை அடையக்கூடிய இந்த மனிதர்கள் பிராயண விஷயானு ஆபதாம் பதம் விதந்தி பொதுவாக எல்லாருக்குமே என்ன தெரிகிறதுனா இதனுடைய ஆபத்தெல்லாம் தெரியத்தான் செய்து தப்பு பண்ணினா தண்டனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரியுது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திரையனுப்பான் ரொம்ப சிகரெட்டெல்லாம் பிடிச்சா நல்ல கல்வீழெல்லாம் குடித்தா என்னாகும் அது வந்து லங்ஸ் எல்லாம் கெடுக்கும் அதெல்லாம் வந்து நுரையீரெல்லாம் கெட்டு போகும் அப்புறம் வந்து நாம் வந்து ஆஸ்பத்திரியில் படுக்க வேண்டி வரும் ஆஸ்பத்திரியில் படுத்தா நமக்கு நாலு பேர் சர்வீஸ் பண்ண வேண்டி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப அவங்களுக்கு நிம்மதி இருக்காது நமக்கும் நிம்மதி இருக்காது நமக்கு பணமும் செலவாகும் பணம் செலவாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த வேதனையை அனுபவிக்கணும் இவ்வளோ தூரம் யாரும் நினைக்கிறது நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் புரிஞ்சு விவரமாக புரிஞ்சிருந்தா அவங்க ஏன் தப்பு பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்க அவங்க இதெல்லாம் என்ன நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லையே அறிவாளிக்குத்தான் வள்ளுவர் சொல்றார் அவன் வந்து பின்னாடி வரப்போறதை முன்னாடி தெரிஞ்சு வச்சிருப்பான் அறிவு அற்றம் காக்கும் கருவியினர் மனிதன் என்ன பண்றான் எனக்கு நல்லாவே தெரியுது சாமி இதெல்லாம் தப்புனால விட என்ன பண்றது என்ன பண்றது நிறைய பேர் இப்படி கேட்கிறாங்க அதனால எவரும் கேள்வி கேட்க பதில் கிருஷ்ண சொல்ற போது சொல்றேன் விஷயானு ஆபதாம் பதம் விஷயங்களை ஆபத்துக்களுக்கு இருப்பிடமாக அறிந்திருந்தாலும் பதம்னா இருப்பிடம்னு அர்த்தம் ஆபதாம் பதம் ஆபதாம்னா ஆபத்து ஆபத்துங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை ஆபத்து விபத்து சம்பத்து எல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை பத் சம்பத் விபத் ஆபத் இல்லை தாத்து பத்து தாத்தோட உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா எல்லாம் மாறுகிறது சிகரெட்டு பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு அவனே குட்டியா இருக்கான் எப்பவுமே அறிவுப்படுத்தா இருக்கும் போட்டு ரூ கேது இன்ஜூரியஸ் அப்படின்னு சொல்லி இத்தூண்டு குட்டின அறிவு பிடித்தான் இருக்கு அதெல்லாம் வந்து இந்த இமோஷன் வந்து அவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்கு அறிவு எப்பவுமே இ துணுண்டுக்கு அதுவும் சரியாக வேலை செய்கிறதில்லை இருக்கிறதே குட்டி அறிவு அந்த அறிவும் ரொம்ப நேரம் வேலை செய்கிறது இல்லை யாராவது சொன்னால் புரியுற மாதிரி இருக்கு அப்புறம் மறந்து போய்டுறது ஆஹ் என்னால அது கேட்குறாரு எல்லாருக்கும் தெரியும் பொய் பேசுறது நல்லதா கேட்டதா இது யாருக்கு தெரியாது இதெல்லாம் காமன் சென்ஸே போருமே சுருமா சொன்னா எங்கிட்ட யாரும் எனக்கு யாராவது எங்கிட்ட பொய் சொன்னா எனக்கு எப்படி இருக்கும் என்கிட்ட வந்து எங்கிட்ட வந்து ஒருத்தர் பொய் சொன்னா எனக்கு கோவம் வருமா எனக்கு வந்து கோவம் வருது இப்ப வந்து சொன்னா எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும் அனாவசியமா எதுக்கு பொய் சொல்றாங்க இவங்க பொறாங்கன்னு தெரிஞ்சா அது பொய்னு தெரியலன்னா வேற அது ஒன்றும் இல்லை இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது பொய் சொல்றாங்களே அப்படின்னா நமக்கு பிடிக்கல நம்மகிட்ட பொய் சொல்றது நாம இன்னொருத்தட்ட பொய் சொல்லலாமோ இதுக்கு காமன் சென்ஸே போருமே என்னதுக்கு பெரிய படிப்பு வேண்டி இருக்கு சத்தியம் வத தர்மஞ்சர இதெல்லாம் வந்து காமன் சென்ஸ்லேயே தெரிஞ்சுக்கலாமே ஆனாலும் சாஸ்திரம் விடுறதில்லை இந்த காமன் சென்ஸ் கூட சில பேருக்கு இருக்காது இருந்தாலும் சொல்லித்தானும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தப்பு தோட்டி முதல் தொண்டைமான் வரை பணம் விளையாடுது பாக்குறோம் நாம் இது வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம்னு சட்டம் வேற எழுதி வச்சிருக்காங்க இப்ப அப்படிலாம் இல்ல நீங்க கொடுக்கலன்னா குற்றம் இப்போ அது எழுதப்படாத ஒரு சட்டம் அது வாங்கலைனாலும் குற்றம் ஏன்னா மேலே இருக்கிறவன் சொல்லுவான் வாங்கவில்லை என்றால் நீ குற்றம் செய்கிறாய் என்ற பொருள் அவன் மேல இருக்கான்னு சொல்லுவான் அதனால சொல்லுவான் ஓஹோ இப்போ இப்படி ஒரு சட்டம் இருக்கா சொல்லி புரிஞ்சுட்டு இருக்கான் யாரு நான் வாங்கலைன்னு சொன்னா அவன் என்ன தப்பான்னு நினைப்பான் ஆகினாலும் நான் வாங்கணும் எப்படி எப்படி இல்லை நியாயம் பாருங்க ஆகையினால நீ கொடுக்கணும் நீ கொடுக்கலைன்னா அவன் என்ன தப்பா நினப்பான் ஏன்னா நான் அவனுக்கு கொடுக்கலன்னா அவனுக்கு கஷ்டம் ால எப்படி பாருங்க நீ எனக்கு கொடுக்கணும் சமீபத்தில் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க பேப்பரில் மெட்ராஸில் பார்த்தோம் யாரோ ஒரு ஏதோ ஒரு மேளா என்னமோ ஒரு லோன் மேளா என்னமோ மேளா நடந்துருக்கு ஒரு பேங்க் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த மேளாவுக்கு அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கிறார் அரேஞ்ச் பண்ண உடனே அங்கே எல்லாருக்கும் அந்த அந்த மந்திரியோ யாரோ ஒருத்தர் அங்கே செக் எல்லாம் கொடுத்துருக்கார் அவங்களுக்கு வந்து பத்தாயிரமோ இல்லை ஒரு ஐம்பதாயிரமோ இன்னும் ஒரு செக்கு காசு வலைகள் வழங்கும் விழா அது வந்து கொடுத்துருக்கார் கொடுத்தவுடனே அந்த பேங்க் ஆஃபீஸர் அவர் பாவம் எல்லா பணமும் செலவு பண்ணி அந்த விழா நடத்தியிருக்கார் அந்த ஆள் பாவம் இப்படிலாம் நடத்தணும்னு நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த மினிஸ்டர் செலவங்களாம் ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால அவர் பாவம் எல்லாம் நடத்திருக்கார் அவர் என்ன பண்ணார் வாங்கிட்டு ஒருத்தவங்கன்னு வரும்போது உடனே பிடிச்சிட்டார் ஈவா முதல்ல செக்கை கொடு வாங்கிக்கிட்டு நீ ஆயரருவா கொடுத்தா அந்த செக்கை கொடுப்பேன் அப்படின்னு நாங்கள் பண்ணிட்டார் பேப்பர்லாம் வந்துது வாங்கின உடனே எல்லார்ட்டையும் வாங்கினோடனே அவளம் ஊரில் ஒருத்தன் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டான் உடனே அவங்க உத்தம உத்தமர்கள் இருக்காங்களே அந்த மேலே இருக்கிறவங்க உடனே இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதிகாரி வேலை வேலை வந்து கொஞ்சம் நாளைக்கு சஸ்பெண்ட் இவன் ஏன் வாங்கினான் இந்த ஆளு அந்த விழா நடத்தி சொன்னது அந்த ஆள் யாரும் உத்தம உத்தமர்கள் அந்த உத்தமோத்தவர்கள் விழா நடத்தினு இப்படி எல்லாம் பண்ணல அப்புறம் உன்னோட உன்னை என்ன பண்ணுவேன் பாருன்னு சொல்லியிருக்கான் அதனால இவன் என்ன இல்லாம கையை பிடிச்சி காலை பிடிச்சி வாங்கி கொடுத்துருக்கான் அப்ப இவன் வாங்காம என்ன பண்ணுவான் அது அவன் தர்மம் என்ன வாங்காம என்ன பண்ணுவான் உடனே இந்த உத்தமோத்தவர்கள் தாங்கள் உத்தவர்களாக காட்டிக்கொண்டு இவனத்துக்கு உள்ள போட்டாங்க இதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் கடவுள் வந்து உடனே தண்டனை கொடுக்காதனால இப்படி எல்லாம் இருக்கு தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அது நமக்கு அது வரைக்கும் நமக்கு என்னன்னா அவன் கஷ்டப்படணும் அப்பத்தான் நமக்கு ஆனந்தம் எனக்கு நீ துக்கம் கொடுத்த நீ இப்பவே நீ ரத்தம் சாகணும் கடவுள் இன்னும் இப்படி நம்ம பண்ண பாபம் நினைக்கிறதில்ல சரி நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு சொன்ன ஜனங்களுக்கு தப்பு செய்யறோங்கிறது நல்லா தெரியும் தெரிஞ்சாலும் ஏன் பண்றாங்க அப்படின்னு கேட்கிறார் ததாபி புஞ்சத்தே கிருஷ்ண ஹே கிருஷ்ணா ததாபி அப்படி இருந்தும் கூட அவர்கள் விஷயான் புஞ்சத்தே விஷயங்கிறத சப்ளை பண்ணிக்கணும் ஆதாம் ஆபத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த விஷயங்களை அனுபவிக்கத்தானே செய்கிறார்கள் மக்கள் அப்படின்னு கேட்கிறார் இதே கேள்வித்தான் அர்ஜுனனும் கிருஷ்ணன் கீதையில் கேட்டால் மூணாவது அத்தியாயத்தில் மனிதன் அக கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி நல்லா புரிஞ்சுங்க மனிதர்களுக்கு இன்பத்துல விருப்பம் இருக்கு துன்பத்துல விருப்பம் இல்லை யாருக்கும் துன்பத்துல விருப்பம் இல்லை சந்தேகம் இருக்கோம் யாருக்கும் துன்பத்துல விருப்பம் இல்லை துன்பத்தை விரும்புறீங்கன்னா கொஞ்சம் நீங்க வித்தியாசமான ஆள்னு அர்த்தம் இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ ஞானம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லாட்டி பைத்தியம் அர்த்தம் துன்பத்தை நாம விரும்புறது இல்லை இன்பத்தை நாம விரும்புறோம் சரி இன்பம் எதனால வரும் துன்பம் எதனால வரும்ங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது நமக்கு மறுக்க முடியாத மாபெரும் உண்மை இன்பம் புண்ணியத்தினால் வரும் சுகிருத்தாது பாப கிருத்தியாம் வேதம் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் ஆக வந்து இந்த புண்ணியம் பாபம் அப்படிங்கிற ரெண்டுதான் இன்பத்துன்பத்துக்கு காரணம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா புண்ணியம் பண்ணணும் துக்கப்படணும்னா பாபம் பண்ணணும் ஆனா ஜனங்களுக்கு துக்கத்துல இஷ்டம் இல்லை புண்ணிய சுகத்துல இஷ்டம் இருக்கு சுகத்துல இஷ்டம் என்ன பண்ணணும் அதான் அவன் கேட்கறான் பாவத்தின் பலனை விரும்பாவிட்டாலும் மக்கள் ஏன் பாவத்தை செய்கிறார்கள் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான் கீதையில அனிச்சன் அப்படின்னா பாபஃபலன் அனிச்சன் அப்ப பலாத்து ரொம்ப பிரயத்தனம் பண்ணி பண்றான மக்கள் எல்லோரும் புண்ணியத்தின் விரும்புகிறார்கள் ஆனால் யாரும் புண்ணியம் செய்வதில்லை ஆனால் பாவத்தின் யாரும் விரும்புவதில்லை ஆனால் பாவத்தை முயற்சி பண்ணி பண்ணுகிறார்கள் புண்ணிய பலம் இச்சந்தி புண்ணியம் புண்ணியம் குர்வன் புண்ணிய பலம் புண்ணியம் ந குவந்தி மாணவாக ந பாபலமிச்சந்தி பாபம் குர்வந்தி எத்தனை தக எத்தனதாங்கிறது ரொம்ப முக்கியம் முயற்சி பண்ணி பாபம் பண்ணுறான் கஷ்டப்பட்டு கல் கடைக்கு போய் கியூவில் நின்று கல் பாட்டில் வாங்கிட்டு வந்து குடித்து அவஸ்தப்படுறான் எப்படி முயற்சி பண்ணி பண்ணுறான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வாசல் நின்று முயற்சி பண்ணி திட்டி முயற்சி பண்ணி தான் தெரிஞ்சும் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் மனிதர்கள் உண்மையை அதாவது விஷயங்களில் துன்பம் இருக்கிறது என்பதை அறிந்தும் ஏன் செய்கிறார்கள் ஐயோ கல்யாணம் பண்ணினா குழந்த பிறக்குமே அந்த குழந்த தமாஷ் பண்றீங்க இந்த மாசம் ரேங்க் குறைஞ்சிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு அது ஆகுமே அதுக்கப்புறம் வந்து திரும்ப திரும்ப பிரச்சனை வளர்ந்துட்டேன் அது பெருசான அவனுக்கு காலேஜ்ல சீட்டு வாங்கணுமே அதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பே சேர்த்து வச்சுக்கணுமே நான் சொல்றதெல்லாம் பொய் இல்லையே அவன் காலேஜ்ல சீட்டு வாங்கணுமே அதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுக்கணுமே அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்கணுமே அதுக்கப்புறம் நிறைய இருக்கிறது ஐயோ சாமி இவ்வளவு வேண்டாம் பா நமக்கு வேண்டாம் கல்யாணம் நான் ஒரு ஜோக்கா சொல்றேன் கல்யாணம் தப்புன்னு சொல்ற அர்த்தத்துல இல்ல ஜோக்கா சொல்றேன் ஏன்னா எங்களுக்கு அது ஜோக்கு எது பாதி எப்படி அவஸ்தும் நிம்மதிக்கு அதை விட்டா நிம்மதி வருமா வராதா விட்டாத்தான் நிம்மதி அற்றது பற்றின தெரியுது சுவாமி நல்லாவே தெரியும் ஆனாலும் பற்று போகாது கொஞ்சம் விட்டா நம்மளே கேட்டு என்ன ஸ்லோகம் போகாது கிருஷ்ணா திரு ஏன் அப்படி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ரொம்ப ரொம்ப ரொம்ப எந்த எக்ஸாம்பிளா சொல்ற ஸ்வகராஜவத்து எப்படின்னா நாயி கழுத ஆடு போலன்னு விட்டார் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த நாயி கழுத இதை நீங்கள் நான் வந்து சொல்றது வந்து என்ன சுவாமி இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லலாமான்னா இப்படி சொன்னாலும் புத்தி வராதுன்னு தெரியும் சாஸ்திரத்துக்கு அதனால் இப்படியாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த ஆண் கழுத பெண் கழுத கிட்ட போகுமா அந்த பெண் கழுதைக்கு அது இஷ்டம் இருக்காதான் அது அது சம்பந்தத்துக்காக போகிறது அது உதவுவதை உதைக்குவான் எது அந்த பெண் கெழுது உதைச்சாலும் விடாதான் இது துரத்துமா போகுமா உதய வாங்கிட்டு போறது நாய்க்கும் இதே கதை தான் இதே கதை இந்த ஒரு எக்ஸாம்பிள் அவர் எடுத்துட்டு இருக்கார் அதுல அவ்வளவு துன்பம் இருக்குன்னு தெரிஞ்சு ஏவன் போறான் அடி வாங்கிட்டு ஏவன் போறான் மனிதனுக்கு இவ்வளவு இது வருது அதுல இவ்வளவு துன்பம் வருது சும்மா இருக்க சுகம் சுகம் அப்படின்னு சொல்றாங்களே ஞாபகம் வச்சுக்கணும் முழுவதுமாக நம்மை இந்த மாதிரி இல்லறத்தில் ஒரு அறம் சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்னு தப்பு கிடையாது ஆனா தவறு செய்யறது சாஸ்திரம் ஒத்துக்காது ஒத்துக்கொள்ளவே ஒத்துக்கொள்ளாது இயற்கைக்கு மாறாகவும் சாஸ்திரம் எதுவும் பேசாது நம்ம நேச்சருக்கு எதுவும் பேசாது அதே சமயம் அளவுக்கு மீறி வாழ்க்கையில அக்கிரமம் பண்ற போது ஒத்துக்காது சாஸ்திரம் ஒருத்தன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வாழ்றான்னா சாஸ்திரம் அனுமதிக்கும் அவன் ரெண்டு மூணு பண்ணிட்டு அவ பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அவன் என்னெல்லாமோ அக்கிரமெல்லாம் பண்றான்னா ஒத்துக்காது சாஸ்திரம் இது ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது இப்படித்தான் பேசுவாங்க போல இருக்கு சாமியார்கள் சாஸ்திரங்கள்னு நினைச்சிடக்கூடாது மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில அடிபட்டு அடிக்கு மேல அடிக்கு மேல அடிப்படுகிறது அப்படி இருந்து அப்படிங்கிற மாதிரி கவிதைன்னு அர்த்தம் ஸ்வனா நாயி அஜகராஜவத் படிக்கக்கூடாது ரொம்ப தப்பா போயிடும் ஆகினால ஏன்னு கேள்வி கேட்டுட்டார் அந்த கேள்விக்கு பகவான் பதில் சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் இன்னும் நிமிஷம் இருக்கு ஆரம்பிக்கிற போது அஞ்சு நிமிஷம் கரெக்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்ரீ பகவானு அயா பிரமத்திய உசர்ப்பிரஜோரம் தோ வைக்கி மன बुद्धि प्रमत्सर्पतिर घोर तथो वैकारीक मन श्री भगवान उवाच भगवान के बदल के மனிதர்கள் உலக விஷயங்களில் துன்பம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருந்தாலும் ஏன் அவர்கள் தவறு செய்கிறார்கள் அந்த சுக துக்கத்தை அந்த சுகம் மாதிரி தெரிகின்ற அந்த துக்கத்தை அவர்கள் ஏன் சுகம் மாதிரி தெரிகிறது சுக ஆபாசம் சம்ஸ்கிருதத்தில் வந்து வஸ்துக்களில் சுகம் இருக்கிற மாதிரி தெரிகிறது வந்து சோபனாத்தியாசம்னு சொல்கிற வழக்கம் சோபனாத்தியோபனா அத்தியாசம் இல்லை அத்தியாசம் அது வந்து இன்பம் தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பணம் எல்லாம் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு அது வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் நாம பணம் இருந்தா என்ன விடாம பண்ணி விடலாம்னு சொல்லி மாதிரி எது இருந்தாலும் இதெல்லாம் வந்து இன்பம் மாதிரி தெரியும் இந்த உலகத்துல எது ஜிலேபி வந்து சுகமா துக்கமானது இந்த போகங்கள் எல்லாம் துக்கத்துக்கு ஹேத்துனு நாம இந்த உலகத்துல சுகம் நினைத்து அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் காரணமாக இருக்கிறது எல்லா வஸ்துக்கள்லையும் மூணு இருக்கு துக்க மிஸ் துவம் அதிருப்திகரத்துவம் வந்தகத்துவம் அப்படின்னு ஒரு மூணு தோஷம் சொல்லியிருக்கேன் நான் கிளாஸ்ல எல்லாம் சொல்லிருக்கேன் துன்பம் கலந்த தன்மை இந்த உலக பொருள்களில் இருக்கிறது இரண்டாவது நமக்கு நிறைவை தராத தன்மை இந்த உலக பொருள்களில் இருக்கிறது மூன்றாவது நம்மை அடிமைப்படுத்தும் தன்மை அவைகளில் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அவற்றில் இந்த மூணு குற்றங்கள் இருக்கிறது துன்பம் கலந்தது நிறைவை தராத தன்மை அப்புறம் வந்து மூன்றாவது நம்மை அடிமைப்படுத்தும் தன்மை இது சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம் துக்க மிஸ் தத்துவம் அதிருப்திகரத்துவம் பந்தகத்துவம் எவ்வளவு வந்தாலும் திருப்தியை கொடுக்கவே கொடுக்காது அதை விடவும் முடியாத மாதிரி பழகிடுவது கொஞ்ச நாள் அதை பழகிட்டோம் அதை பழகிட்டோம் நம்ம வந்து ஒரு வகையான சாப்பாடு சாப்பிட்டு பழகிட்டோம் திடீர்னு வந்து வெறும் சப்பாத்தி சப்ஜி மாத்திரம் இங்க போட்டாங்க மூணாவது நாள் ஆள் சத்தம் இல்லாமல் பஸ் ஏறி டெல்லிக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டோம் நாம மூணு சாதம் இல்லாம இருக்கட்டும் பார்ப்போம் ரெண்டு நாளைக்கு உங்க கதை எப்படின்னா சேம் ஆனா இது வந்து தப்பு இல்லை இதனால பெரிய பாதிப்பு இல்லை பெரிய பாதிப்பு இல்லை ஆனா மற்றதெல்லாம் அப்படி இல்லை நம்மளை ரொம்ப பாதிச்சிடும் பெருசா பாதிச்சிடும் புத்திரமித்ர கலத்திராதி பந்து வர்க்கங்கள் இதெல்லாம் இருக்கே அதுல இருக்கிற அந்த அபிமானங்கள் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அப்படி எல்லாம் பண்ணால கிருஷ்ணர் அதுக்கு காரணம் ரொம்ப அழகா செல்கிறார் காரணம் என்னன்னா தமோ குணத்திலிருந்து வர்ற அகங்காரம் அதனால உண்டாக ரஜோகுணம் அதுல இருந்து குழப்பமான மனசுன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்ல போகிறார் அந்த விளக்கத்தை மாலை பார்ப்போம் மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான் என்பதற்கான காரணங்களை மாலை வகுப்பில் காண்போம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தை பூர்ணஸ் பூர்ணமாத பூர்ணமேவசிஷாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம்